அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவல் இளந்தேசி மாணுவில் இதனால் சிந்தனையின் தலைப்பு நாவின் சக்தி ஆறடி மனிதனை ஆறு அங்கில நாக்கு கொன்றுவிடும் என்பது ஒரு சீன பழமொழி நாவ ஒரு உருவாக்கும் சக்தி என்கிறார் சார்லஸ் காப்ஸ் நாவால் உருவாக்க முடியும் அளிக்க முடியும் அதை எதற்கு பயன்படுத்துவது என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் மரணமா ஜீவனா வெற்றியா தோல்வியா கசப்பான வாழ்க்கையா இனிப்பான வாழ்க்கையா எதையும் நாவு நமக்கு பெற்றுத்தரும் ஆனால் ஏதாவது ஒன்றுக்குதான் அதை பயன்படுத்த முடியும் நாம் எதை பேசுகிறோமோ அதை பெற்றுக்கொள்வோம் என்பதை நாம் அறிய வேண்டும் வார்த்தை வாயிலிருந்து வந்தவுடன் அது ஒரு விதையை போல செயல்படுகிறது இப்பொழுது நம் வார்த்தைகளை சரியாய் நாம் பேசுவதன் மூலம் இன்னும் சில ஆண்டுகளில் நம் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள முடியும் நம்முடைய நாவு சிறியதுதான் ஆனால் அதுதான் நம்முடைய வாழ்க்கையை திருப்பக்கூடியது இப்போது நாம் வெற்றியை விட்டு எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் மீண்டும் அந்த வெற்றி பாதைக்கு நம்முடைய நாவின் மூலம் நாம் திரும்ப முடியும் கப்பல்களை பாருங்கள் அவைகள் மகா பெரியவைகளாயிருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிப்பட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே அது திருப்பப்படுகிறது ஆம் வார்த்தையின் வல்லமையை நாம் அறிந்து செயல்படுவோம் நாவின் சக்தியை சரியான விதத்தில் நாம் செயல்படுத்துகிற போது நிச்சயமாகவே நம் வாழ்வில் என்றும் இனிமை நன்றி